வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் காமதனப்படலம் இந்திரன் வானவர் ஈட்டம் ஒடு ஏகி முந்து உற கஞ்ச முகட்டி இடையூற்றோன் ஆசுகவில் வேள் வந்திடுமாறு மனதில் நினைந்தான் நினைந்திடுகின்றொழி நீல் நிறமாயோன் முனைந்தருகின்ற முரண் தகுவில்வேள் மனம் உண்ணும் மலர்பகவன் முன் இனம் தருசூழல் ஒடு இம் எனவந்தான் மாமறை அண்ணல் முன்வந்து பராவித்தாமரை நேர்த்தரு தாழ்த்தொழுது என்னை நீமனம் மீது நினைந்தது என்ன காமன் வினவாயன் கழறவுற்றான் கங்கை மிளைச்சிய கண்ணுதல் வெற்பின் மங்கையமேவ நின்வாளிகள் டூவி அங்கு உரை மோனமகற்றினை இன்னே எங்கள் பொருட்டினில் ஏகுதி என்றான் வேதன் இவ்வாறு விளம்பிய கூற்றுவாம் தீதுரு பொங்குழல் செய்யவள் சேயோன் காதிடையே நெறியா கடுதில் போய் ஏதமில் உள்ளம் எரித்ததை என்றே கிட்டி அறன் கேடு செய்ய என்னும் கட்டுரைவரும் காமன் உள்ளெங்கும் சுட்டது எனில் பிறை சூடியவன்மையாட்டிடுகின்றது அற்புதம் மாமோ இத்திரம் ஆம் அலர் ஏந்தல் ஏம்ப கைத்துணை கொன்று இரு கண்ண மும் வல்லே பொத்தீனைந்து புறாந்தகண்ணாமம் சித்த சவேள் உரை ஈட்டு ஒரு பல்பவம் எய்துவது ஓர் கேட்டனன் என்று கிளே சமதுவாகி வாட்டிய மென்மலர்போல் அணி மாழ்கிப் போட்டு வில்லண்ணல் புகன்றிடுகின்றான் வன் கண்ணர் மாசறு காட்சி ஏற்பால் நன் கண்பூரின் உய்யும் நலம் புகழ்வார் உன் கண்பூரின் இத்தவறு ஓதினையால் என் கண்ணடிகட்கு இளையோ அருளே வன்னப்புவிமங்கையை மாமலர் மேல் பொன்னைப் பிறரை புனர் உற்றிடுவான் கண்ணல் சிலை பூங்கனை கொண்டு அமர் செய்த்தனை வென்றிசை கொண்டிலனோ வெள்ளைக் கமலத்தியை மெய் உறவும் தெள்ளுற்று அணி செய்த திலோத்தமைப்பால் உள்ளப்புணர்வுற்றிடவும் முனையான் பிள்ளைச் சமர் செய்திசை பெற்றிலனோ சீர்பெற்றிடும் செந்துருவைத் திருமால் மார்பில் குடியாய் உறவைத்திலனோ கார்பெற்ற விழிக் கலைமங்கையை உன் ஏற்பெற்றிட நாவில் இருத்திலனோ தன்னிழல் குழல் சசி என்று உரை பெண்ணின் தலை பெற்றியல்லால் விண்ணின் தலைவர்க்கு உளம்மை முழுதும் கண் என்றிடும் பல்குறிகள் கண்டிலனோ இசை உத்திடும் செம்கதிர் மேலவர் கீழ்த்திசை ஒரு சே இழை போல் இசை உத்திடுபாக நிடைப்புணரா வசை மயக்கிலனோ மதனத்தொடு வந்து கலந்தவர் பால் இது ஒரு மாமதியன் கணையால் மதனத்தொடு தேசிகன் மாதை உரா புதனைத் தருப்பான்மை புணர்த்திலனோ முற்றே தொகை மூது அறிவால் கற்றேதும் உணர்ந்திடும் காட்சி பெருநல் தேவர்கள் யாரையும் நாரியர்த்தம் குற்றேவல் செய்யும்படி கூட்டிலனூ மறைத்தே வரும் வசிட்டன் மரீசி புரிதாம் முனியத்திரிகோதமன் நல்லறிவால் உயர் காசிபநாதியராம் துறவோர் தமது ஆற்றல் தொலைத்திலனோ மன்னான் மரபு உற்றிடுமானவரை பின்னாகிய மும்மை கொள் மின்னார் கண்மயக்கினில் விட்டிலனோ என் ஆணை கடந்தவர் யார் குளரே அறை பெற்றிடும் இத்திரமானைய எல்லாம் முறை பெற்றிடும் என் முடிந்திடுமோ பிறை பெற்றிடுகின்ற பெரும் சடையம் இறை சக்தியில் இயற்றிடுமே மாலே முதலாகிய வானவர் தம்பாலே அடல்வாகை படைப்பதலால் மேலே நதி சூடிய மேலவன் மேல் கோலேவினன் வெந்திடல் கூடுமதோ ஐது ஆகிய சீர்படவன் முறை செய் நொய்து ஆனவர் போல நுவனையால் வெய்தாமழல் ஆகிய மேலவன் மேல் எய்தாலும் என் வாளிகள் எய்திடுமோ கையும் நகையும் கதிரார் விழியும் வெய்யாம் தழலாம் விமலன் தனையான் எய்யும்படி சென்றடி நீவ்வுயிர்கொண்டு உய்யும் திறமும் உளதோ உரையாய்ப் பற்றோடீகழல் பாற்ற பரம்பொருளை எற்றோமயல் செய்குவது ஈசனையும் மற்றோர் என நின்னின் மதித்தனையால் சற்றோ அவன் ஆற்றல் தவித்திடவே சூறாவளி வைகிய சூழலின் வாய் ஏறா ஒரு பூளை எதிர்ந்து உளதேல் வீறு ஆடிய மெய்யுடை நின்மலன் மேல் வீராய் வினையேன் பொறமேவுவனே ஆறு உற்றிடும் செஞ்சடை அண்ணல் உடன் உற்றவர் உண்டு எனினும் மற்றவர் தாம் ஊறு உற்றனர் அல்ல உளத்துயர் கொண்டு ஈறு உற்றனர் திருந்துளர் யார் இன்னாரணநாதியர்யாவர்களும் அண்ணா அளமலன் பணியாற்றிடலும் உன்னா அவர் சிந்தனை மொய்நகையால் ஒன்னார் புறமட்டது உணர்ந்திலையோ எந்தாய் அருள் என்று ஓர் இளம் குமரன் வந்து ஆதியை ஏத்தலும் வயது சின கொந்தாரழல் போல் வருகூற்றுவனை அந்தாள் கொடு உதைத்தது அறிந்திலையோ முன்னைப் பகல் நீயும் முகுந்தனுமாய் பன்னகற்கு அரிது ஆய பரம்பொருளாம் என்ன சிவன் எய்தி ஏழ்ந்த உனை சென்னித்தலை கொண்டது தேர் இலையோ அடல் மேவும் சலந்தரன் ஆதியாய் படிமேலுள்ளதுவோ பஹ்ரானவர் தாம் முடிவாரரனோடு முரண்டிடலும் கெடுமாறு புணர்த்தது கேட்டிலையோ வீடு மகன் வேள்வி நிலத்து ஊடு ஆவரும் ஒப்பு இல்லறன் மாடு எய்திய வீரனின் மானம் ஒரே பாடு எய்திய பார்த்திலையோ அண்டாதையொடு ஆழியின் வாய் விண்டான்வரச் சுரம் மேபுவிடம் உண்டான் கங்கையை ஓரணுவில் கொண்டான் அவன் வன்மை குறி கிளையோ தரியா உளமால் கொடுத்த நிகழும் அரியோடு கைமாவை அடல் புலியை உரியா மிசைப் போர்வை உடுக்க எனப் பரிய அறநூற்றது பார்த்தது இல்லையோ போரா தனது உண்மையை உள்ளம்மிசையாராயினும் மாற்ற அகந்தை பெறின் வாரா அவர் தம் பலி சுடர் செய்கையதே இருகின்ற கடைப்பகல் ஈறு இலதுவோர் கரை கோன்றுமிடற்று இறை கண்ணினும் வீழ் பொறி ஒன்று அதனால் கொடிபட்டிடும் நீ அறிகின்றிலேயோ அகிலங்களுமே இப்பற்றியனாகிய ஈசனை என் கைப்பற்றியவில் கொடு கந்தமலர் அப்பில் பொறுகின்றிலன் ஆர் உயிர் மேல் மெய்ப்பற்றியிலா இச்செயல் வேண்டுவரே மேல் நாள் அகிலம் தர ஆனா அவர் தன்னை அழித்து ஒருபால் தானாக இருத்திய தற்பரனை நானா மயல் செய்வது நன்றி இதுவே என்னாமதவேல் இசையா மறுத்திடலும் பொன்னார் கமலப் போகுட்டு தலை வந்த மன்னன் ஆன வேதா மனக்கவலை கொண்டு சில்போது உன்னான் எடுதே உயிரா உரைக்கின்றான் வெண்மை அறிவால் தமைபி இயக்கும் விண்ண வற்பால் அண்மை இளநாகும் அண்ணல் இயல் கூறினையால் உண்மை இதுவாம் புவனைப் பொறுவதும் எண்மை அதுவோ எவர்க்கும் மரிது என்றோ அன்ன பரிசே எனினும் அடைந்தோர்த்தம் இன்னலகற்றும் இறை அருளால் இக்கருமம் முன்னின் முடியும் ஒடிந்தோரால் முற்றுவதோ முன்னின் இதற்கு முதல் காரணம் நீ காண் எல்லார் செயலும் இறைவன் இயற்றுவதே அல்லாது இலை ஓரணுவும் அசையாது யாவையும் நில்லாது அருள் இன்றேல் நீ இன்று அவன் பாலில் செல்லாய் உனது செயலும் அவன் செய்கை அத்தே செம்மாந்து தற்புகழும் தேவர் குழுவும் அருள எம்மான் பிறன் போலிருந்தோ துரும்பு நிறியே அம்மா தன் செய்கையனைத்தும் எனக் காட்டினனே நம்மால் உம்முற்றும் சிலையன் கை நானன்றோ பாடு திகழ்பாவை பல்லு இருமல்லனவும் ஆடல் புரிவிப்பான் அரு உருவாய் நின்ற பரன் நாடில் அவனையின்றி நம்மால் ஒன்று ஆகாவற்றோ ஏட இதன் நிலைமை இந்நாளும் ஓர் திலையோ கையம்பு பூட்டி கருப்புச் சிலை கோட்டியையும் படி வழிக் கொண்டே காயிறுதி இல்லா ஐயன் தன்னை நீ அதுவும் அவன் அருள்கான் மெய் அங்கு ஏது மேல் நாளே கண்டனம் யான் ஈங்கு இதுவும் இன்றி எவரேனும் தம்மடம் காத்து இங்கு பெரும் உதவி செய்ய இறந்திடலும் வன் செய்யாது அது மறுத்து தன்னுயிரை தாங்கள் உலகனடை தனக்கு தக்கதுவோ என்னானும் ஓர் உதவியாது ஒருவன் யாருக்கு எனினும் தன்னால் முடிவது என்னில் தானே முடித்தல் தலை சொன்னால் முடித்தல் இடையாகும் சொல்லுகினும் பன்னாள் மறுத்துப் புரிதல் கடைப்பான்மைய சே ஏவர் எனினும் இடர் உற்றனராகி ஓவில் குறையொன்றுளரே அது முடித்தற்கு ஆவி விடனும் அரணே பாவம் அல்லது பழியும் ஒழியாதே புய்கை பொருளா ஒருவர்க்கும் ஓர் உதவி செய்கை இளமேல் சிறியோன் கழித்த பகல் வைகள் அதுவோ வருதே அவன் வாழ்க்கை பொய்கை மலர்ந்த கொட்டி போலும் பொலிந்துள்ளதே அன்னாரணோடு அமர்முற்றிய முனியை பொன்னாடு அருளும் புலவோர் இறை இறப்ப என்னாரும் அன்பு விருத்திரனுக்கா உதவி தன்னாரோ இருவிட்ட தன்மை கேட்டிலையோ மேல் ஒன்று உளதோ விளம்ப எவர் எவர்க்கும் மூலம் தலை தெரியா முன்னோன் கடல் எழுந்த ஆலம் தனை உண்டு அமரக்கு அமுதளித்த சீலம் தனை நீ சிறிதும் தெளிந்திலையோ தேக்கும் சலதி இடைத்தீப்போல் எழுந்தவிடம் தாக்கும் பொழுது தளரேல் என உரையா ஊக்கம் கொடுமாள் ஒரு கணம் நின்றே நம்மைக் காக்கும்படிக்குக் கருத்த செயல் கண்டிலையோ ஆராயினும் ஒருவர் அன்பில் தலைப்பட்டுப் பேர ஆதரத்தால் பிறக்கு உதவி செய்வாரேல் தீராதவன் துயரில் சேர்தலே மாய்தல் இவை பாரா புகழே பயனன்று கொள்வாரே சூரம் தனில் வலி சேர் சூரபன்மன் ஏவல் இன்யாம் ஆறும் துயர் கொண்டு அழுங்கினோம் அன்னதீனி தீரும்படிக்கு சிவன் ஒரு சேயைத் தருவான் ஓர் ஐம்படை செலுத்த உன்னை யாம் வேண்டினோமே ஆதலினால் எங்கள் அலக்கண் அற்றும் பொருட்டு சாதல் வரினும் தவறோ புகழ் செய்வார் ஏதுவரினும் எதிர் செல்வாரெம்பணியில் போதி இனி மாறு புகழேல் என உரைத்தான் பங்கையப்பகுட்டிருந்த பகவன் கீது புகரலும் ஐங்கனைக்கரத்தினோ நரந்தை எய்தியாதியாம் புங்கவர்க்கு மாறு கொண்டு பொரிகளேன் இது அன்றியே இங்கு எனக்கு அடுத்தது ஒன்று எம்பு செய்வல் என்றனன் என்னும் வேலை அமரரோடு இருந்த வேதன் முனிவுரா நல்லயம் தழிய உரைத்த நமது சொல் மறுத்தியால் அன்ன பான்மை புரியின் உய்தி அல்லதேல் உனக்கு யாம் துண்ணு சாபம் எழுதும் யாது துணிவு சொல்லுகை என்றனன் வெய்ய சாபம் எழுதும் என்று விகுடியால் முழிந்த கேட்டு ஐயமேனி மதன வேளழுங்கி வெய்துயிர்த்து இன்னி செய்யல்லாவது என தெரிந்து சிந்தை தேற்றியே வையகம் படைத்த அண்ணல்வதனம் நோக்கி உரை செய்வான் கேள் இது ஒன்று உரைப்பல் வேத கேடு சூழும் நினைதுவாய்ச் சூழின் மேலையியல் பகன்று துன்பு உழர்ந்து படுதலில் காலகண்டன் முன்பு சென்று கடிய வெய்ய கனைகள் தூய் மாளினும் சிறந்தது அம்ம மற்றும் உய்யலாமே செற்ற நீர்மை கொள்ளலைய செஞ்சடைப்பிரிடத்து இற்றை வைகல்ல அமரியரேற்ற ஏகுவேன் யான் எனக் கொற்றவேள் உரைத்தலும் குளிர்ந்த பூ இருக்கை மேல் உற்ற போதன் மகிழ்ச்சி அந்த உளம் கழித்து மொழிகுவான் பணிந்த சொல்லனாகினாம் பணித்தவாறு துணிந்தவாறு நன்று நன்று சூலிபாலின் உனைவிடா தனந்தேடே தொடர்ந்து பின்பு சார்ந்தும் அஞ்சல் போகையனா உணர்ந்து கூறி மாற வேளை ஓவில் அன்போடு ஏவினான் ஏவுகாலை மதனை வேள்வி இறை தெரிந்து மைந்த யான் தேவரோடு துயர் உழந்து பெற்றது அரிதியே ஓவில் வாழ்வு தருதி என்னின் உமைமடைந்தை தனையரன் மேவுமாறு புரிகையனா விரைந்து செல்ல நல்கினான் நல்கலும் கரங்கள் கூப்பி நான் முகத்தன் உலகொரியே அல்குதன் நன்னி அவ்வியர்க்கை கூறியே ஒல்கு தேவியைத் தெளித்து ஒரு படித்த நறியதேன் பில்கு வாளியிட்ட தோணி பின்னியாத்து இருக்கிறான் கயக்கண் நின்ற பூவின் மிக்க காம காண்டம் கண்ணல் இயக்கமான பாரவில்டுத்து மொய் மயில் ஏந்திய தயக்கம் முற்றுலாய செய்ய தன் என் மாயில் அந்த வயக்கடும் கண்வாளம் ஒன்று மாமருங்க வைத்து கோகிலங்கள் ஆனவும் குழாங்குள் வேலையானவும் களங்கள் முரசமாய்க் கரங்க ஓதம் ஆவதும் சீகரங்களாய் அசைத்து செல்ல மீன கேதனம் ஆகவும் வர் உலவ வெண்மதிக்குடை நிழற்றவே பொருவில் கிள்ளை என்னும் மாக்கள் பூண்ட தென்றல் வைய மேலிறதியோடும் ஏறி தொல்லை உலகினை அரிது அகன்று குறிகள் வெய்ய அளவையின்றி நிகழவே பரமன் வைகு கையிலை அம்பருப்பதத்தை அணுகினான் கயிலை கண்டு தொழுது தேரிழிந்து காமவேல் தனக்கு அயலில் வந்த பரிசனத்தை அவன் நிறுத்தி மாதுவுடன் பயிலும் பில்லும் வாளியும் பறித்து வல்லியத்தினை துயில் உணர்த்தும் மான் என துணிந்து போதல் மேயினா கூறுவுலாவு மதி மிளைந்த குழகன் வைகும் கையிலை மேல் ஏறியே தனாது கையிருந்த கார்முகம் வளகி மாறு ஏவு பூட்டி அம் கண் வைகும் புள்ளும் மாக்களும் ஊரு இலாது இருந்த காமம் உண்ணுவித்தல் முன்னினா பொருளில் காமன் இன்ன தன்மை புந்திக் கொண்டு மற்று அவன் விரவு புள்ளின் மீதினும் விலங்கின் மீதினும் மலர் சடம் எலாம் விடுப்பாதி தனது மந்திரத்து முன் அருளின் ஓடியிருந்த நந்தியடிகள் அன்ன கண்டரோ கொம் எனச்சினம் புரிந்து கொடிய பூசல் மதனார் தம்மியற்கையாம் தம் அசரதம் என்று நினைவுரா உம் எனத் தெழித்து உறப்ப ஒலிகோள் புல் விலங்கின் மேல் வெம்மையில் செலாதுமாறன் விசிகம் விண் நின் நின்றவே நிற்றலோடும் நின்று நோக்கி நடிய வேல் கொற்ற நீடு சூழல் ஒன்று கொண்டு கோபுரத்தலை தெற்றி மேலிருந்த நந்திதேவர் காப்பும் ஆணையும் முற்று நோக்கி நெடிந்து உயிர்த்து உளம் துளங்கி விம்மினான் விம்மி நந்தி தேவர் முன் விரைந்து சென்று தாழ்ந்து எழு செம்மை செய் கருத்தனாய்த் திகழ்ந்து போற்று எடுத்தலும் இம்மலைக்கண் வந்தது என்னை என அயன் புணர்ப்பு எயலாம் மெய்மையால் உணர்த்தலும் வினாவி ஈது உளங்கொள்ளுவான் வேதன்னாதியான தேவர் விழுமநோயன்றிடும் ஏதுவால் விடுத்துளார்கள் இவனை ஈசன் ஏகூறும் போதில் யாவர் வரினும் புகாது செய்தி மதனவேல் சாதல் எய்துவான் தடேல் எனினான் புன்மையாம் பசுத்தடிந்து புறையில் வேள்வியாற்றியே தொன்மை போல் எழுப்புமாறு சுருதி சொற்றவாறு போல் மன்மதன் தனைப்படுத்து மாதை வேட்டு மற்ற அதன் பின்முறை கண் நல்க எம்பிரான் நினைந்த நன் கொல்லாம் ஆகையால் இது அருளதே இவன் வரத்தும் ஆணையன்று ஓகையால் உணர்ந்து வேளை நோக்கி உம்பராகுலம் போகுமாறுற்றல் செய்த பொறுவில கருணைசேர் ஏகநாயகன் தன் முன்னர் ஏகல் வேண்டுமோ என்றான் நந்திதேவன் இணையவாறு நபிளவே உணர்ந்து வேள் எந்தை இது ஒன்று எனக்கு ஒரு ஈறு குறுகினும் அந்திவேணி அண்ணல் முனம் நணுகுமாறு அமைந்து இவன் வந்த நன் அன்னை அதற்கு எய்ந்த வகைமை நல்குவாயன இகலும் அன்பும் இரையும் இன்று எவ்வுயிற்கும் உள்ளது ஓர் பூதி நாடி முறையினைப் புரிந்து சேர்ப்பவர்க்கு மேல் தகுதி செய்து கருணை கூர் சயம்பு முன்பு சார்தியேல் மிகுதி கொண்ட வாய்தல் மேமியேகு என்றனன் என்றலும் கரம் குவித்து இறைஞ்சி மாறன் நேர் பூரி நன்று இலங்கு வேத்திறக்கை நந்தி தேவர் வாயில் சார்ந்து தேவதேவன் நீற்று குன்றம் என்ன மோனமோடு இருந்தையல்லை குறுகினான் ஒரு தனிச்சிம்புள் வேந்தன் உரைந்தது கண்ட சீயக் குருளை இன்னமலன் தன்னைக் கோலமால் காணா வெறுவரும் உளத்தன் ஆகி வியர்த்து மெய்ப்பனியாவுட்கி பருவறல் உழந்து கொண்ட கடிதில் வீழ்ந்தான் எழுத்தரு மதனாமேகம் இறைவனைக் கண்டே அஞ்சி விழியுருள் மூடக் கோலவில் இட்டு வியர்ப்பின் வாரி மழை பட இடியாற்பிய மார்பு மற்ற அது வீழ்கின்ற தொழில்முறை புதரம் காட்டத் துளங்கி வீழ்ந்திட்டது அன்றே அஞ்சி வீழ்கு உற்றமாறன் அறிவிலாதவசமாக துஞ்சினன் கொல்லோ என்னா துயர்வுழந்து எடுத்துத் தேவி கஞ்சநேர்கரத்தில் தாங்கி கடிவகை உய்துத் தேற்ற நெஞ்சமேல் உணர்ச்சி கூட இணையவை நினைந்து நெய்வான் முறுவலின் எயில் மூன்று அட்டமுதல்வனைப் பொருதி என்றே நரைமலரயனும் ஏனைத்தேவரும் நாகர்கோனும் உரு துயரகலை இங்கன் உய்தனர்வினை ஏற்கு என்னே இறுதி வந்து அணிகிற்று ஆகும் இதற்கு ஓரையம் உண்டு என் தகு குணத்தின் மேலாமிறையவன் இருந்த வண்ணம் கண்டலும் வெறுவி ஆவி காண்கிலன் அவனை என் கை கொண்டதுவோர்கணைகள் வாகை கொள்ளுமோ இணைய பான்மை அண்டருமயனும் யாரும் அருகிலர் போரும் என்றே தாக்கினால் வலிபெற்று உள்ள மருத்தின் முந்தனித்த தீபம் போக்கினால் நிற்பது உண்டோ அணையது போலத்தேவர் வாக்கினால் மனத்தால் எட்டா வள்ளல் முன்முய்த்தாரண்ணான் நோக்கினால் இனிச்சில் போதின் நுண்பொடியா அவன் ஏ முறவுலகம் எல்லாம் ஈருசெய் முதல்வன் தன்னை பூமலர் கொண்டு யானே பொறுகின்றேன் நகை ஈது என்றோ ஆம் இது விதியின் செய்கை அதனையார் கடக்க வல்லார் தாமரை முதவர்க்கு ஏனும் தள்ளரும் தகையது அன்றோ ஈங்கு இவையமலன் சூழ்ச்சியாவதோ முடிவது ஓரான் தூங்கியான் கிடத்தல் வல்லா துண் என விழுந்து வில்லும் வாங்கினன் சரமும் பூட்டி வல்லவாறு இழைப்பரையன் பாங்குரன் என்று மேலே பட்டவாப்படுகையென்றான் இனையன பலவும் உண்ணி எழுந்து மாமதவேளிட்ட தனுவினை எடுத்து வாங்கி தன்மலர் விசிகம் பூட்டி மனைவி தன் அகலால் செல்லமதிக்குறை தவழ்ந்த சென்னிப்புனிதன் ஓர் சார் போகிப் பொருவரை முயன்று நின்றான் மாறவேள் ஈண்டு நிற்ப மனோவதி நகரின்மேய ஆரண முதல்வன் தன்னை அமரர்கோன் தொழுது நோக்கி கார் உரள் கண்டன் தன்பால் காமனை விடுத்தியன்னான் போரியல் இயல் உணர்வான் அம் கண் போதறல் வேண்டுமென்றான் சத மகனினைய கூறத் தன்மலக் கடவுள் நேரா கதும் எனையெழுந்துவானோர் கணத்துடன் அனையன் போற்ற பொதி தருக்கையிலே அம் தன் மேல் ஒரு போகி மதனியல் தெரிந்து முக்கண் வள்ளலை வழுத்தி எரிதரு கணிச்சி செங்கை ஈசன்மேல் குறியினர் போல நின்ற கொடும் தொழில் மாறன் துஞ்சு நெறியினருக்கு அச்சமுண்டோ நினைத்தது முடிப்பன் என்ன நறுமலர் வாழி ஐந்து நாதன் மேல் செல்ல விட்டா நறுமலர்வாளி ஐந்து நாதன் மேல் செல்லவிட்டான் விட்ட வெம்பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டலும் சிறிதே வேளை பார்த்த நன் பார்த்தலோடும் கட்ட அழல் பொதிந்த நெற்றி கண்ணது நெடிதே காமன் சுற்றது கைலை முற்றும் சூழ்புகை பரவித் என்றே ஆலயம் சிலைவேளாகம் அழல் படக் கைலையின் கண் ஏலவெம் புகையும் தீயும் எழும் தரும் இயற்கை நாடின் மாலையன் முதலார் யாரும் மதித்துழிவிரைந்து பாலின் வேலையின் நடுவு தீயவிடம் எழுந்து அனையம்மா செறிந்த தீப்புகையின் மாலை செல்லலும் குணபால் வாய்தல் உறைந்தது ஓர் நந்தி தேவன் ஒல்லையில் அதனைப் பாரா இரந்து பாடு ஆகினான் கொல் ஏகிய மதனன் என்னா உடையார்க்கு ஓதி ஒரு செயல் அறையல் உற்றான் நுண்ணிய உணர்வின் மிக்கீர் நுமக்கு இது புகழ்வன் எம் கோன் கண்ணுதல் உமிழ்ந்த செந்தி காமனை பொடித்தது என்றால் அண்ணலையைவன் என்னா அணையவன் துணிவில் கூறி துண் என ஈண்டு வந்த செயற்கையே சுட்ட இன் இனி மகிழன் துஞ்சும் இயற்கையை இரதி நாடி வன்னிப்பை அலங்கள் போலாய் வயிறு அலைத்து இறங்கியங்கோன் தன்னை வந்து இறப்ப வேளைத் தருவன் கண்டிந்த உண்ணவன் அணுக்கற்காய முறைபுரியருளாளென்றான் ஐந்தொகையாற்றின் மாடே அமலனை நினைத்து நோற்ற நந்தியந்தேவன் இன்னன விரலும் அவன் சூழ்கின்ற அந்தம் இல் கணத்தோர் கேளாகிலம் உயி எம்கோன் புந்திகொள்ளருளின் செய்கை போற்று எடுத்தனராய்வுற்ற வாவலம் கிள்ளை மான் தேர் மதன் புரிவினையான் நான் வேவரப் புணர்த்து நோக்கி படாது அவன் சாரான தேவியை முடிக்கும் ஆற்றல் செய்தில நீழ் பற்றியின்றி மூவரை விடுத்து தொல்நாள் முப்புறம் பொடித்த கண்ணழழல் சுடுதலோடும் ஓடும் முற்றும் சுண்ணம்மது ஆகி வீழத் துஞ்சினன் போய பின்னை அண்ணல் அம்பகவன் தொல்லை அமைதி இன்னிருந்தானெல்லாம் எண்ணி நின்று இயற்றும் எம் கோர்க்கு இணையதோ அரிதுமாதோ பாடுவூரு கணவன் செய்கை பார்த்தலும் ரதி உள்ளம் கூடின துயரம் வீந்த கொண்ட தொல் உணர்ச்சி கண்ணீர் ஓடினவியத்தமை மூக்கு உயிர்த்தன் ஓடுங்கிற்று ஆவி இவளும் என்ன விரைந்து கீழ்த்தலத்தில் வீழ்ந்தாள் சுரி தருகுடிஞாற்றில் சுழித்தலைப்பட்ட மான்போல் பருவரல் வாரின் அப்படற்படிந்து பற்றியின்றி சோறும் இறதி செல்பொழுதில் பின்னர் இறந்த தொல் உணர்வு தன்பால் வருதலும் மறித்து செம் கை வயிறு அலைத்து இரங்கள் திருக்குமரா தமியேனுக்கு ஆறுயிரே திருமால் மைந்தா சம்பரனுக்கு ஓர்பகைவா கண்ணல் வரிச்சிலை பிடித்த தடக்கை வீரா அம் பவளக்குன்று அணைய சிவன் விழியால் வெந்து உடலம் அழிவுற்றாயே உம்பர்கள் தம் விழியெல்லாம் உறங்கிற்று அயனாரும் உவப்பு உற்றாரோ முன்னாளில் புறம் மூன்றும் அட்டவன் மேல் பொறப்போதன் முறையோ என்று சொன்னாலும் கேட்டிலையோ அமரர்பணி புரிவதுவே துணிந்து இட்டாயே உன் ஆகம் பொடியாகிப் போயினதே இது கண்டும் முய்வாறுண்டோ என் ஆவியாகிய நீ இறந்த பின்னும் யான் தனியே இருப்பதியேயோ மாறு ஆகப் பரமன் விழி நின் நாற்றலால் இலது ஆகமற்று உன் பெயும் நீரு ஆக விண்டு எலாம் நிரப்பாகக் கவலை விண்ணோர் நெஞ்சத்து ஆக ஆறாத பெரும் எனக்காக எங்கு ஒழித்தாய் அருவாயேனும் கூறாயோ அறிந்திருந்தாய் என் கணவாய் யான் செய்த குறை உண்டோதான் உம்பர்கடம்பாலேயோ இந்திரனார்பாலேயோ உன்னை உயித்த செம்பதுமத் திசை முகத்தோன் பாலேயோ அறண் செயலைச் சிதைப்பன் என்னா இம்பர் இடைவல் விரைந்து வந்திடனின் பாலேயோ ஈசன் கண்ணால் வெம்பொடியாய் நீ இறந்த இப்பழிதான் எவர் பாலின் மேவிற்று ஐயோ வில்லான் முப்புறம் எரித்த பரம்பொருள் யோகம் தவிர்க்க வேண்டில் விண்ணோர் எல்லாரும் இறந்தனரோ என் கணவானியோதான் இலக்காய் நின்றாய் கொல்லாது போல உனைக் கொன்றனரே என்னுயிர்க்கும் கொலை சூழ்ந்தாரே பொல்லாத பேருக்கு நன்றி செய்வது தம் உயிர் போகும் பொருட்டே அன்றோ என்ன பாவம் செய்தேனோ என் போல்வா தமக்கு என்னை இடர் செய்தேனோ முன் உள விதிப்பயனை அறிவேனோ இப்படியே முடிந்தது ஐயோ கண்ணல் வரிச்சிலை பிடித்த காவலவோ தமினைக் காத்திடாயோ வன்னி விழியாயுடைய பெருமானை நோவதற்கு வழக்கொன்று உண்டோ பொன் செய்தார் முடி காணேன் அழகு ஒழுகும் திருமுகத்துப் காணேன் மின்சை பூணணி குலவும் காணேன் அகன் மேன்மை காணேன் கொன் பூம் கணைகானேன் காணேன் சிலை காணேன் ஆடல் புரி கோலம் காணேன் என் செய்வேன் என் கணவா என்னை ஒழித்து எவ்விடத்தே இருக்கின்றாயே அந்நாளில் அழல் கடவுள் கரியாக வானவரோடு அயன்மால் காண பொன்னரும் மங்களான் பூட்டியனை மனம் செய்து புணர்ந்த காலை என்னாலும் இனை உன்னைப் பிரியலம் என்றே வாய்மை இசைத்தாய் வேனில் மன்னாவோ மன்னாவோ மன்னாவோ மன்னாவோ என தரியே விட்டு ஏகல் வழக்கோ சொல்லாய் போ என்று வரவிட்டதேவரெலாம் பொடியாகிப் போன உன்னை வா என்று கடிதெழுப்ப மாட்டாரோ நின் தாதை வலியன் என்பார் ஓ என்று நான் இங்கே அறற்றிடவும் மந்திலனால் உறங்கினானோ வே என்று சிரத்தில் விதித்திருந்தால் அவரையெலாம் நேயம் நேயமுடுமறை பயிலும் திசை முகனை புரந்தரனை நின்னை தந்த மாயவனை முனிவர்களை யாவரையும் நின் கணையால் மருட்டி வென்றாய் ஆயதுபோல் மதிமுடித்த பரமனையும் நினைத்து இவ்வாறு அழிவுற்றாயே தீயழலின் விளக்கத்தில் படுகின்ற பதங்கத்தின் செயல் இது என்றோ தண்பனி நீர் சிவிரி கொண்டு விளையாடி மலர்கொய்து தன்கானண்ணி என்படும் பூம்பள்ளி மிசை சிறு தென்றல் கவரிகளாய் எரிந்து செல்ல வெண்பளிதனரும் சாந்தச் சேரு ஆடியிருவருமாய் விழைந்து கூடி கண்படை கொண்டு அமரர் வாழ்வும் பொய்யாகி கனவு கண்ட கதையாயிற்ற்றே மருகென்றே அவமதித்த தக்கனார் வேள்வி செற்ற வள்ளல் தன்னை பொறுகின்றே தேவரெல்லாம் விடுத்தாரே அவலே பொடிபட்டாயே எரிகின்றேன் உனைப்போல ஆராத பெரும் துயரால் யானுமங்கே வருகின்றேன் வருகின்றேன் என்னுயிரே எனப் புலம்பி